ய தமோஸ்னரே தோயாதி பராம் க ஹே கௌய தமோ திரி விமு நராக சொல்ற விமுக நரே தமோ திரிபமோ விமுக நர கவுய கு அஜுன இந்த இந்த த்பிகி மூன்று தமோத்வாரைஹி துன்பத்துக்கு காரணமான வாயில்கள் நரகத்துக்கு காரணமான ஏதோ நரகம்னா எங்கேயோ நினச்சிக்காய்ங்கோ இங்கேயே நாம் துன்பப்படுறதுக்கு இது மூணு தான் காரணம் சனியும் இல்லை ராகு கேதுவும் சனி ராகு கேது இது மூன்று தான் புன் காரணம் சனி என்பது காமஹா ராகு என்பது குரோதகா கேது என்பது லோபகா கரெக்டு தானே நம்ம நம்ம ராகு கேது ஜோதிஷத்தில் சொல்கிறது வேறு ஆஹா த்ரிபிகி தமோத்வாரைஹி துவாரைகி விமுக்தஹா நரஹா விமுக்தான்னா விடுபட்டுட்டான் எதுனால் விடுபட்டான்னா நல்லதுனால மனன் திருப்தி திருப்தியினாலும் பொறுமையினாலும் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுப்பதுனாலும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புகின்றதுனாலே அதனாலையும் என்னாச்சுன்னா அப்படி ஆகிறது அது மாத்திரம் இல்லை விட்டுவிட்டான் அது அடுத்தது என்ன பண்ணுறான்னா தத்தாகா அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கெல்லாம் போகிறதுல கோவப்படுறத விட்டுவிட்டான் ஆசைப்படுறதை விட்டுவிட்டான் மற்றவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிற புத்தியை விட்டுவிட்டான் அதனால் என்ன பண்ணுறான் ஆத்மனகா ஸ்ரேயா ஆச்சருத்தி ரொம்ப அழகான வாதகங்கள் தனக்கு நன்மையை எது கொடுக்குமோ அதை கடைப்பிடிக்கிறான் செல்ஃபிஷ்னு அர்த்தம் இல்லை இதெல்லாம் பாசிட்டிவ் செல்ஃபிஷ்னஸ் பாசிட்டிவ் செல்ஃபிஷ்னஸ்னால் சமூகத்தை கெடுக்காத சுயநலம் சமூகத்துக்கு நன்மை செய்யும் சுயநலம் எல்லாருக்கும் நல்லது செஞ்சால் எனக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சுயநலம் மிகவும் போற்றத்தக்க சுயநலம் சுயநலம் இல்லாமல் மனிதன் இருக்க முடியாது சுயநலத்தை அற வழியில் நீ சரி பண்ணிக்கொள்ள வேண்டுமா அறத்துக்கு புறம்பான வழியில் பண்ணணுமா ஆஹ் இந்த சுயநல செல்ஃபிஷ்னஸ் தப்பு கிடையாது செல்ஃபிஷ்னஸ் உன்னுடைய செல்ஃபிஷ்னஸ் சொசைட்டியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுதான் கண்டிஷன் ஆ உன்னுடைய சுயநலம் சமூகத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடாது சமூகத்தினுடைய அமைதிக்கு ஆனந்தத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடாது அப்பேற்பட்ட சுயநலம் போற்றத்தக்க சுயநலம் எல்லாரும் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் எனக்கு தர்மம் சுகம் கொடுக்கறது ஈஸ்வரனை நான் ஏன் ஆராதனை பண்ணுறேன்னா எனக்கு ஈஸ்வரனை ஆராதனை பண்ணுறது எனக்கு ஆனந்தமாக இருக்குது ஏன் சத்குணங்களை அனுஷ்டிக்கிறேன்னா எனக்கு ஆனந்தமாக இருக்குது ஏன் எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கேன்னா எனக்கு ஆனந்தமாக இருக்குது தப்பு இல்லையே சாஸ்திரம் தான் போட்டு கொடுக்குது ஆத்மனஹா ஸ்ரேயா ஸ்ரேயா ஆச்சரதி அடுத்த ஸ்லோகத்தில் இதெல்லாம் சொல்ல போகிறார் தன்னுடைய நன்மைக்கு நன்மையை கடைப்பிடிக்கிறான் காலையிலிருந்து இரவு வரை நமக்கு மன நமக்கு உயிருக்கு உறுதி பயப்பது எது புருஷார்த்தத்தை வேஸ்ட் பண்ணுறது இல்லை இருக்கிற அந்த வில் பவரையும் சாய்ஸையும் ப்ராப்பர் வேல யூஸ் பண்ணுறான்னு அர்த்தம் தத்தா ஆத்மனா ஸ்ரேயா ஆச்சர்த்தி பராம்கத்திம் ச யாத்தி பராம்கத்திம் ச யாத் சா போட்டுக்க வேண்டியதாக நம்ம மேலான கத்தியை அடைகிறான் என்ன கிருஷ்ண தேவான் பாவையத்த நேரத்தே தேவந்து வஹ பரஸ்பரம் பாவயந்திரேயிரேயித்தம் ப்ரூஹி தன்மே ஆேயே மாகஹானம் நமக்கும் சமூகத்துக்கும் நன்மையை கொடுக்கின்ற வழி அதனால பராங்கம்னா என்ன மோட்சம் யாதி பரமானந்தத்தை அடைகிறான் முக்தியை அடைகிறான் மோஷாக்கியம் ஆக சங்கர ஒரு வியாக்கியானம் பண்ணுறார் ஒருத்தர் ஆக மோக்ஷத்தையே கொடுக்கும்னா இந்த உலக சுகத்தை கொடுக்கும்னு சொல்லவா வேணுங்கிறார் உலக சுகம் அதில் அடங்கி விடுறதுங்கிறார் முக்தி இன்பத்தில் யாவான் அர்த்த உதப்பானே சர்வத்த சம்பளத்தோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணச விஜானத பிரம்மானந்தமே கிடைக்கும்னா அல்ப விஷயானந்தம் கிடைக்காமையா போயிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் பேரின்பத்தில் சிறு இன்பம் அடங்கி இருக்கிறது சிறு இன்பத்தில் பெரிய இன்பம் இல்லை ஒரு கோடியில் ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கிறது ஒரு கோடியில் லட்சம் இருக்கிறது லட்சத்தில் கோடி இல்லை லட்சத்தை வச்சு கோடி பண்ணுவேங்கிற வேறு விஷயம் ஆனால் வேணாம் சிம்பிளாக வச்சு போவேன் நமக்கு என்னத்துக்கு வம்பு ஒரு ரூபாயில் பத்து பைசா இருக்குது பத்து பைசா ஒரு ரூபாய் இல்லை இல்லையா வச்சுங்க அல்பமாக சொல்லப்படாங்கிறதுக்காக தான் பார்த்தோம் பிரம்மானந்தத்தில் விஷயானந்தம் அடங்கியிருக்கு விஷயானந்தத்தில் பிரம்மானந்தம் இல்லைன்னு கீதையில் பகவான் இங்கே தான் நான் ரெண்டாவது அத்தியாயத்தில் சொன்னார் நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயம் அதுக்கு அப்புறம் தான் கர்ம அதாவது எங்கேயும் ஜலம் இருக்கிற போது கிணத்துல என்ன பிரயோஜனமோ அப்படி பிரம்மானந்தத்தில் இந்த வைதிக கர்மங்களால் கிடைக்கக்கூடிய விஷயானந்தம் அடங்கியிருக்கு சொன்னார் விஜானதாவா பதி யாரு உதப்பானே சர்வசம்ப்ளோதே சதி பி தாஷு வேத விஜான ஆஹ் ஞானகாண்டத்துக்கனால் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் கர்மகாண்டத்தினால் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் ஞானகாண்டத்தினால் கிடைக்க கர்மகாண்டத்தினால் கிடைக்கிற ஆனந்தம் வேறு ஞானகாண்டத்தினால் கிடைக்கிற ஆனந்தம் வேறு ஞான காண்டத்தினால் கிடைக்கிற ஆனந்தத்தில் கர்மகாண்டத்தினால் கிடைக்கிற ஆனந்தம் இருக்குது ஆனால் ஞானகாண்டம் இல்லாமல் கர்மகாண்டத்தினால் கிடைக்கிற ஆனந்தத்தில் ஞானகாண்ட ஆனந்தம் இல்லை அதுதான் இந்த பூர்ணானந்தத்தில் அல்பானந்தம் அடங்கியிருக்கு அல்பானந்தத்தில் பூர்ணானந்தம் இல்லை அதை தான் இங்கே சொல்கிறாரு பராம்கத்திம் யாந்தி பராம்கத்திம் யாத்தி ஆகையினால என்ன பண்ணணும் தேர் ஃபோர் சரி இந்த அசுர குணத்தை விட்டுட்டு தெய்வ குணத்தையே கடைப்பிடிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் இருக்கா சுவாமி பயிற்சி முறை ஏதேனும் இருக்கிறதா அதுதான் விட்டுட்டோம் நம்ம அப்பா அம்மா கிட்ட கிடைக்கிறத விடவா உலகத்தில் கிடைக்க போகிறது ஃபேமிலி மாதிரி ஒரு எக்ஸலண்ட் இன்ஸ்டிடியூஷன் உலகத்திலேயே கிடையாது அதைத்தான் நம்ம இப்போ மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பெரிய மட்டம் கட்டுறதெல்லாம் பின்னால் புத்த வந்தப்புறம்தான் இந்த மட்டங்கள்லாம் வந்தது ராமாயணத்தில் கூட ஆசிரமங்கள்லாம் பார்க்குறோம் காட்டுக்குள்ளே எல்லாம் ஃபேமிலியோடு தான் இருந்திருக்காங்க எல்லாம் அங்கே தர்மம் தானே ராமர் போகிறார் அந்த காட்டுக்குள்ளையெல்லாம் அத்தனை ஆசிரமங்களுக்கு போகிறார் நிறைய ஆசிரமங்களில் பெண்கள்லாம் இருக்கிறார்கள் எல்லா ஆசிரமங்கள்லையும் வந்து அது எதுக்கு சொல்கிறேன் அவங்க எல்லாம் குடும்பத்தோடு வாழ்கிறார்கள் தர்மமாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பசுமாடுகளை பராமரிக்கிறது என்ன பழங்கள் எடுக்கிறது என்ன புஷ்பங்கள்லாம் கொண்டு வரது என்ன ஒரு பெரிய இது அதுக்கு நிறைய சொல்லலாம் அது ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணணும் இப்போ தான் ரொம்ப முக்கியமாக வரப்போறது பாருங்க